சச்சிதானந்தோத்தியேதாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நேனோத்தியமாதம் விராமி தமீஸ்வரம் ரொம்ப இந்த வைராக்கியம் கிடைச்சதை குறித்து அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதாவது இந்த ஆசை இல்லாத ஒரு மனநிலையை அனுபவிக்கிறவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஆனந்தம்னு ஆசையோடு இருக்கிறவன் படுற அவஸ்தை ஆசை போனப்புறம் தான் தெரியும் ஆசை இருக்கிறபோது இருக்கிற ஒரு மனசஞ்சலத்தையும் ஆசை இல்லாத இருக்கிற போது ஒரு மன அமைதியையும் எப்போ தெரிஞ்சிக்க முடியும்னா ஆசை போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆசை போனத்துக்கு அப்புறம் பற்றெல்லாம் நீங்கினம் மனசில் இருக்கிற ஒரு அமைதியை அனுபவிக்கிறவனுக்கு தான் ஆசையினால் பட்ட அவஸ்தை என்னங்கிறது ஓரளவுக்காக புரியும் சொல்லப்போனால் உயர்ந்த அனுபவம் வரும்போது இந்த தாழ்ந்த அனுபவம் மறந்தும் கூட போயிடும் ஆனாலும் அவளுக்கு அந்த சந்தோஷம் அந்த பிங்களாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் அஹா எனக்கு வைராக்கியம் வந்து கொடுத்து வைராக்கியம் வந்து கொடுத்து தேன உபகிருத்தம் சிரசா ஆதாய பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிற இந்த வைராக்கியத்தை நான் தலையால் ஏற்றுக்கிறேன் பகவானோட அனுகிரகம் இல்லைன்னா என்னுடைய பூர்வ புண்ணியம் இல்லைன்னா எனக்கு இந்த உலக விஷயத்தில் ஆசையெல்லாம் இல்லாமல் போகுமா அனுகிரகம் கிடச்சுடுத்து எனக்கு அதனால் கிராமிய சங்கத்தாக துராஷாக தியக்துவா இந்த கிராமியம் கிராமியம்னா இந்திரிய விஷயங்கள் இந்திரிய கிராமிய விஷயங்கள் இந்த கிராமிய சம்பந்தப்பட்ட துராஷாகா இந்த கெட்ட ஆசையெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பணம் பணம் எப்போ பார்த்தாலும் விஷய சுகம் நாக்குக்கு தோலுக்கு கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு எப்போ பார்த்தாலும் அது கொடுக்குற நல்ல விஷயங்களெல்லாம் கொடுத்து கொடுத்து சுகம் கொடுத்துட்டே மனசுக்கு அதெல்லாம் நான் விட்டுவிட்டேங்கிறேன் கிராமிய சங்கத்தாக கிராமியம்னு சொன்னால் கண்ணோட சம்பந்தப்பட்டு காது மூக்கு நாக்கு தோல் இதோடு சம்பந்தப்பட்டு அனுபவிக்கக்கூடிய கெட்ட ஆசைகள்ங்கிற அது நல்ல ஆசைகளாக இருந்தால் கூட இந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்தாமல் மனசுக்குள்ளே ஆனந்தமாக இருக்கிறது தான் ஓணம் ஆக இந்திரியங்களை உபயோகப்படுத்தி அனுபவிக்கிற சுகத்தை காட்டிலும் அந்த இந்திரியங்களை உபயோகப்படுத்தி அனுபவிக்கிற சுகம் வந்து அவளுடைய பாஷையில் அது கெட்ட ஆசையை விட்டுட்டுங்கிற விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா தம் அதீஸ்வரம் தமதீஸ்வரம்னு சொன்னால் இந்த சர்வஜகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பகவானை ஷரணம் ரஜாமி அவரை நான் சரணாகதி பண்ண போறேன் அப்படிங்கிற ஆஹா வைராக்கியத்தை தனக்கு இப்படி ஒரு ஈஸ்வரங்கிட்ட ஒரு நாட்டம் ஏற்பட்டது விஷய சுகத்தில் இச்சை போனது பிரம்ம சுகத்தில் இச்சை ஏற்பட்டது அதை விஷய சுக வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் பிரம்ம சுகத்தில் மனசு போகுமா அது பிரயோஜனம் கிடைக்காது தான் ஒன்று சரியாக தான் இன்னொன்று விட முடியும் ஒரு காலை ஊனிண்டாதான் இன்னொரு காலை எடுக்க முடியும் அது மாதிரி அந்த பகவானுடைய ஆனந்தம் தெரிஞ்சு இந்த ஆனந்த விட்டுடுவான் அது தெரியாதனால்தானே கஷ்டம் அதனால மாணிக்கவாசர் சொல்கிறார் இல்லையா பொய்மையே பெருக்கி பொழுதினைச் சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதமழித்த செல்வமே நான் இப்படி என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தேன் தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் உன்னோடய ஆனந்தத்தை கொடுத்து இந்த ஆனந்தத்தில் ஒன்றும் இல்லைன்னு புரிய வச்சேயே பகவானே உண்மையிலே வைராக்கியம் வரணும்னா அந்த அந்த ஆனந்தம் கொஞ்சமாவது புரியணும் இல்லைன்னா இந்த ஆனந்தத்தை விட முடியாது இதை காட்டிலும் ஒன்று இருக்குங்கிறது மனசில் புரியணுமே ராமானுஜர் வாழ்க்கையில் சொல்லுவார்கள் ஒரு பெண் பித்தன் இருந்தான் அந்த பெண்ணையே பார்த்துட்டு இருந்தான் அவளுக்கு கொடை பிடிச்சுண்டு அந்த பெண்ணு ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணிட்டுருக்க அப்போ ராமானுஜர் சொன்னார் எல்லோரும் அந்த ஊரே பரிகசிக்கிறது அவன் அந்த பொண்ணையே பார்த்துட்டுருக்க அப்போ ராமானுஜர் சொன்னார் இப்படி இவ்வளையே பார்த்துட்டுருக்கே நீ இங்கே வந்து பார் பெருமாளை பார் அப்படின்னு பெருமாள் இடத்துல கூட்டிட்டு போய் பார்த்தோன்னே அவருடைய கண்களில் மயங்கி அவன் வந்து ராமானுஜருடைய திருவடிகளில் விழுந்து சரணாகதி பண்ணதாக இந்த வைஷ்ணவ சரித்திரங்களில் பார்க்குறோன்னா அதுக்கு பிறகு அந்த பொண்ணும் சரி அவனும் சரி ராமானுஜரிடத்தில் தங்களை ஒப்படைச்சு அவருடைய சிஷியர்களாக ஆனார்கள்னு ராமானுஜருடைய சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக இந்த ஸ்லோகார்த்தம் இதுதான் பகவானை சரணாகதி பண்ணுறேன்னு இதை பார்த்து அவதூத குரு சொல்றார் அவள்கிட்ட இருந்து இதெல்லாம் நான் புரிஞ்சுட்டேன் அவளுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன் அதுலருந்து இந்த விஷயங்கள்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத எது மகாராஜாவுக்கு சொல்ற தேனோபகிருத்தமாத சிரசா கிராமிய சங்கதாஹா துராஷாசரணம் பிரஜாமிதமதீஸ்வரம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்